من الذين يؤذون الله ورسوله نعلم وهو مفسد في الدنيا والاخره وعد لهم عذابا من مهين وقال الله اننا خلقناكم من طين كالمستن ابو هريره رضي الله عنه قال, قال رسول الله صلى الله عليه وسلم படைத்து பரிபால கூடிய கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக இவ்வுலகத்துக்கு ஜொலிக்கு வந்த நம் உயிரிழந்த மேலான ஹபீப் முஹமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுண்ணாக்களை அடித்து வடுகளை திஞ்சி வந்த உத்தம கண்ணியமான ஸோ பரிவர்த்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீது அல்லாவின் ரஹமத்தும் பக்தரத்தும் உண்டாவதாக அல்லாஹுவின் கட்டளை மதித்துள்ள அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் கண்மணி நாயகம் முகமது அலை வசல்லம் அவர்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றை எல்லாம் அறாமன்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹுமின் நல்லடியார்களே அவன் நமக்கு தந்திருக்கின்ற நாம் அனுபவித்து அதை போன்று நமக்கு முன்னாள் வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்து அல்லாஹ் கொடுத்த அந்த வளத்தை அல்லாஹ் கொடுத்த அருளை அனுபவித்து அந்த காலங்களில் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் அந்தியாக்கள் அல்லாங்குமை பற்றி மார்க்கத்தை பற்றி அல்லாங்குடைய குதிரத்தை பற்றி அல்லாஹுடைய வல்லமை பற்றி களிமாவின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற போது அந்த மக்கள் அந்த நதிமார்களை பரிகாசம் செய்தார்கள் அந்த அன்பியாக்களை ரசூர்களை அந்த அன்பியாக்களை ரசூல்மார்களை அவமதித்தார்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள்களையும் அதே யாரெல்லாம் முன்னே நபிமார்களை பரிகாசம் செய்து அவமதித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை பட்டையும் அதே நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த தனி அந்த நபி நமக்கு முன்னார்கள் அந்த மக்கள் அந்த அன்பியாக்கள் பரிகாசம் செய்த நேரத்தில் சிலர்களை அல்லா புயல் காற்றை கொன்றுையுண்டு போவதிவாங்குவதை கொண்டு அளித்தான் இன்னும் சிலர்களை அல்லாஹ் குரங்குகளாக பன்றுகளாக ஆக்கி அளித்தான் இன்னும் சிலர்களை அல்லா குருடர்களாக நமக்கு ஒரு உபகாரம் தான் அல்லாஹ் அல்லா முக்மீன்களுக்கு செய்த மிக பெரும் கண்மணி நாயகம் முகமது சல்லம் வாகு அலகி வசல்லம் அவர்களுடைய உன்பத்தாக அல்லாஹின்மை ஆக்கியிருக்கிறார் கண்மணி நாயகம் சொல்லு அழைவ செல்லம் அவர்களுடைய சமூகமாக அவர்களுடைய உண்மத்தாக அல்லாஹ் அல்லாஹ் அமைந்திருக்க கூடிய நாம் எல்லோரும் கண்மணி நாயகம் முகம்ம சொல் அல்லூ அலைவம் அவர்களை நாம் பெற்றோர்களை விட நமது உறவினர்களை விட நமது மனைவி மக்களை விட நமது பிள்ளைகளை விட நமது சொத்து செல்வத்தை விட நம்முடைய உயிரை பாக்கிலும் நாம் கண்மணி நாயகம் சொல்லு அலைவ செல்லம் அவர்களை நேசிக்கிறோம் அன்பைக்கிறோம் அன்பான சகோதரர்களை அல்லாஹூர்களை நேசிக்கூடிய மூன்று விதமாக நபி அவர்களை நேசிக்கிறார்கள் நம்ம படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் நம்ம வாழக்கூடிய கண்மணி நாயகம் அவர்களை நேசிக்கிறார்கள் முதலாவது வகையினர் அவர்கள் நபி செல்லு அழைவு செல்லம் அவர்களை எப்படி நேசிக்கிறார்களோ நபியின் மீது எப்படி முகம்பத் வைத்திருக்கிறார்களோ நபியின் மீது எப்படி புகழ்மாலை பாடுகிறார்களோ இதே போன்று நபியுடைய இரண்டாவது அவர்களை வெறுமனே நேசிப்பார்கள் நபியின் மீது முகம்பத் வைப்பார்கள் எடுத்து நடக்க மாட்டார்கள் திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கலில் நபியுடைய எதுவுமே இருக்காது இது ரெண்டாவது வகையினர் மூணாவது வகையினர் நபிசல்லு அலைவசல்லம் அவர்களை நேசிப்பார்கள் ஆனால் நபிசல்லு அலைவசல்ல அவர்களுடைய சுண்ணாக்களை பரிகாசம் செய்வார்கள் நபியுடையாக்களை அவமதிப்பார்கள் அதே போன்று யாரெல்லாம் நபியுடைய சுண்ணாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்கிறார்களோ அவர்களையும் பரிகாசம் செய்வார்கள் அவர்களையும் உதாரணமாக ஒரு மனிதன் செய்கிறாரா இவர் பரிகாசம் செய்வாரு செய்யக்கூடியவரையும் பரிகாசம் செய்வாரு ஒருவர் பரிகாசம் செய்வாரு தாடி வைத்திருக்கக்கூடியவரையும் பரிகாசம் செய்வாரு ஒருவர் ஜுப்பா அணிந்திருக்கிறாரா ஒருவர் தன்னுடைய பெண்களையும் இது மூணாவது வகையின மனிதர்கள் அமான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அவர்களுக்கு ஏற்றுகிறார் நபி அவர்களை நபி அவர்கள் மீது அவதூறு சுமக்கிறார் நபி செல்வாஹு அலிவசல்லே போன்றே யாரெல்லாம் நபி அவர்களை விமர்சிப்பார்களோ கண்மணி நாயகம் செல்லாஹு அலிவசல்லம் அவர்களை கேவலப்படுத்துவார்களோ அவர்களுடைய சுண்ணாக்களை அவமதிப்பார்களோ சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களை அவமதிப்பார்களோ இவர்களுக்கும் யார் நபியின் மீது ஏசி அவதூறு சொன்னவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ இதே தண்டனை தான் நபி சல்லு அலைவசல்ல அவர்களுடைய கேவலப்படுத்த கூடியவருக்கும் கொடுக்கப்படும் அன்மான சகோதரர்களே அல்லாஹு செல்லு அழைவ செல்லம் அவர்களை விமர்சிக்க கூடியவர்களையும் நபிகள் நாயகம் செல்லு அலைவசல்ல சுண்ணாவை விமர்சிக்க கூடியவர்களுக்கும் அன்மான சகோதரர்களை அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் நபி அவர்களை விமர்சிக்க கூடியவர்கள் நபி அவர்கள் மீது கேளு சித்திரங்கள் வரையக்கூடியவர்கள் நபி அவர்களை பற்றி கேவலமாக பேசக்கூடியவர்கள் நபி அவர்களை பற்றி மோசமான படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அன்மான சகோதரர்களே அன்றைய காலத்துல நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நபியவர்களை நேரத்தில் நபியவர்களை ஏசிய நேரத்தில் அவமானப்படுத்தினார் அவர்களுக்கு அல்லா குரான் அவர்களுக்கு பதில் கொடுத்த சில சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு படிப்பணியாக சொல்கிறான் அன்பான சகோதரர்களை நோவிப்பார்களோ சூழல் நபியையும் அல்லாங்குடைய தூதலையும் செய்கிறார்களா உங்களை விமர்சிக்கிறார்களா கேலி சித்திரங்கள் மோசமான படங்கள் எடுக்கிறார்களா உங்களை அன்பான சகோதரர்களே தண்டனை கொடுப்போதுமானவர்கள் என்பதாக அல்லா குரானின் செய்கிறார் மார்க்கத்தை சொன்ன போது என்ன செய்தார்கள் நபியை அவர்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் அப்துல்லா இப்ராஹிம் அவர்களுடைய மூன்று ஆண் குழந்தைகளும் சிறுபராத்திலே ஒப்பாட்டாகிவிடுகிறார்கள் மகன் அப்துன் என்று ஒரு கவலை ஏற்படுவது இறக்கி வைக்கிறான் நபியே கௌசர் உங்களை பார்த்து யார் அபுத்தர் என்று சொன்னாரோ சந்ததி அற்றவர் என்று சொன்னாரோ உங்களுடைய நபி அவர்களை எப்பொழுது கண்டாலும் நபி மீது குறை சொல்லி நபி பற்றி புறம் பேசிக் கொண்டே மக்களுக்கு மத்தியில் நதியை கேவலப்படுத்தி கொண்டே இருப்பாரு அல்லா சொல்லுறான் நதியை நீ கேவல ியாண்டி நுள்ளி புறம் பேசி குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் நாசம் தான் என்ற அந்த வசனத்தை அன்பான சகோதரர்கள் அல்லாக்கு நேரடியார்களே இதே போன்று அதை ஒரு சித்தீக் வார்த்தையை நாங்கள் நம்புவோம் இப்ப நபியா சொல்லுறாங்க பார்த்தல்பிஹ முன்னு என்ன செய்கிறான் உனக்கு அழிவு உண்டாகட்டும் சொல்பி சொ நீண்ட ஒவ்வொரு மனிதனும் அவனை செய்யும் விதமாக உலகத்தில் மட்டும் அல்லாஹ் வைக்கிறான் இதே போன்று அபுலகும் இறக்கி வைக்கிறான் அன்பான சகோதரர்களே முடியும் என்று சொன்னால் அபுல் இறுதி நிலையை எடுத்து பாருங்கள் உடல் எல்லாம் கூட சுமப்பதற்கு அருவறுப்பு கடைசியில் அவனுடைய களத்தில் ஒரு கயிற்றை கட்டி மக்காக்கு ஒருவர் எப்பொழுதும் பாதையில் போகின்ற போது குறையாக நபி அவர்களை குத்து பேசக்கூடியவராக ார் அவர்களுடைய பேசுகிறார் கலம் இந்த இந்த உங்களை களம்லிதி அதாவது குறைக்கூடிய பாவம் செய்யக்கூடியவன் இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால் கொடூரமான சுபாவம் முரட்டு சுபாவம் உள்ள ஒரு மனிதன் இவனுடைய பரம்பரை இவனுடைய விடுமுகா உடைய குருவான்ல சொல்லி காட்டுகிறார் எந்த இடத்துல மக்கள் இந்த வலியுடைய மதித்தாங்களோ இப்ப எல்லா மக்களும் நீ விபச்சாரத்தில் கிடைச்ச பிள்ளை என்று சொல்லி இப்ப வலி வீட்டுக்கு போய் உண்மை கிட்ட கேட்கிறார்கள் உண்மையை சொல்லுங்களை இதே போத்தவர்கள் பரிஹாசம் செய்தவர்கள் அவமதித்தவர்களுக்கு எப்படி குரானில் பதில் கொடுத்தானோ இதே போன்று அவர்களை விமர்சித்தவர்கள் அவமான படுத்தினவர்களை சத்தியமாக அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்களுடைய இறுதி நிலையை மவுத்துடைய நிலையை மோசமாக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டார் யாரெல்லாம் நபியுடைய துண்ணாவை நபியை கேவலப்படுத்தினார்களோ விமர்சித்தார்களோ மோசமான படங்களை எடுத்தார்களோ நபியை அதாவது நபி வசல்லம் அவர்களை பற்றி எடுத்தார்களோ அவர்கள் அவர்களுடைய இறுதி நிலையை அல்லா மோசமாக்காமல் துனியாவுடைய வாழ்க்கையில் மக்கள் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக அல்லா கேவலப்படுத்தாமல் ஒரு நாளும் அவர்களை எல்லாம் மோசாக செய்ய மாட்டார் இதற்குல மக்கள் சில சம்பவங்களை பதிவு செய்வாங்க முஸ்லிமில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இமாம் ரஹ் பதிவு செய்ய வகை இறங்கக்கூடிய நேரத்தில் வகை எழுதினார்கள் அதில் ஒரு மனிதன் தான் சார்ந்த ஒரு மனிதன் சூரா சூரா போன்ற சூராக்களை வகை எழுதினார் இறங்கக்கூடிய நேரத்தில் குருவானுடைய வசனத்தை நபி அவர்கள் சொல்வார் எதக்கூடியவராக இருந்தார் இந்த அமலை பார்த்தால் சிவகானல்ல மிக முக்கியமான ஒரு அமல் மிக முக்கியமான ஒரு பதவி மிக முக்கியமான ஒரு அந்த ஆனா இந்த சார்ந்த மனிதனுடைய உள்ளத்தில் நினைச்சா நபி அவங்களுக்கு எதிர தெரியாது இரண்டாவது அல்லா கொடுத்த தண்டனை களத்தில் ஒரு விதமான ஒரு வைரஸ் ஒரு ஒரு பொத்தலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார் அதன் மூலமாக செத்து மடிந்தார் இவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்தாங்க வெளியில இருக்குது நினைத்தாங்க மூணாவது நாளும் போய் பார்க்கிறாங்க இவருடைய ஜனாசா உடல் வெளியில இருக்குது பூமி சொல்லது பூமி சொல்லது நபிய ஏசின உன்னுடைய உடலை நானும் சுமப்பதற்கு தயாரில்லை நீ அற்பமாக நினைச்சாய் அற்பமாக நினைச்ச உன்னை நான் அற்பமாக நினைக்கிறேன் அறிவு மலை என்று அழைக்கப்பட்ட ஏந்த அப்பாவை பார்த்து கேட்டாங்க ஏند அப்பா நபியே பார்த்து சொன்னாரே ايهند பேர் ஹஸன் ஹஸன் እንடி சொன்னா காவல இன்ட கரெத் நபியே சொன்னாங்க பேர் சரில்ல பல் அந்த சஹல் நீங்க சஹல் என்ற இலகு நீங்க அந்த பெயரை வெச்சுக்கோங்க இந்த நேரத்துல சஅதுனு முஸைபுடி அப்பா ஹஸன் சொன்னாரே يا رسول الله இஸ்முன் சம்மானி அபவை இடி هند 엄마 बाप வெச்சு பேர் يا رسول الله இது எனக்கு மாத்தீலா அன்பான சகோதரர்களே சஅதுனு முஸைப ரஹமத்துல்லாஹ் சொல்றாங்க ப்ப ஏ அப்பா அந்த பேர மாத்தல்லையோ நபியுடைய வார்த்தையை மதிக்கலையோ அல்லா என்ன தண்டனையை தந்தான் தெரியுமா எங்களுடைய குடும்பத்துக்கு எங்கே அல்லா தீராத கவலையை தந்தான் அப்படின்னா இருக்கிறோ அதே கவலை தொடர்ச்சியாக தந்தான் என்று நபிசல் அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினாங்க அல்லாவ பற்றி சொல்லி மார்க்கத்தின் பக்கம் அழைத்து கடிதம் இந்த அப்துல்லி கடிதத்தை மன்னன் அந்த கடிதத்தை வாசித்து நபி அவர்கள் அனுப்பினை கிழித்து கசக்கு என்ன செய்கிறான் குப்பத்தொட்டில் போட்டு விடுகிறான் அன்மான சகோதரிகளே நபி அவர்களுடைய மகன் வாப்படைக்கு மகன் வாரா எப்படி முன் கடவாய் பள்ளி இந்த பல்லு கூடிய ஒரு மனிதன் கொடுத்த தண்டனை பொன்னா எவர் பரம்பரைக்கு முக்கியமான சொல்லி முடிக்கிறேன் அலை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு நபியுடைய பிடித்து கிழித்து நபியுடைய பொன்னான முகத்தில் பா கூடியவன் நபியுடைய முகத்துல காதி சுப்பினதற்கு பின்னால நபியிட மகள்மணம் செஞ்சிருந்தாரு மிருகத்தை இவன் மீது அவங்க சொன்னாங்க ஒரு நாள் மகன் என்ன சேர மதீனால் இருந்து கூடிய ஒரு கட்டம் வருவது ஒரு சிங்கத்து சட்டத்தை கேட்டவுடன் சொல்றாரு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடித்து அதே இடத்தில் இவரும் மவுசாகிறாரு இதே போல அன்பான சகோதரர்களே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க அந்த காலத்தில் எட்நூறாம் ஆண்டு காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர் முழு ஊரு மக்களையும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஒன்று கூட்டி நபி அவர்களுக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறார் அந்த சபையில் இருந்த ஒரு நாய் கட்டி வைக்கப்பட்ட ஒரு நாய் ஏற்ற கூடிய நேரத்தில் ஆரம்பித்தது அந்த நாய் கைரையும் அவுத்துக் கொண்டு இவருடைய மேலில் பாயக்கூடிய நேரத்தில் மக்கள் அந்த நாயை பிடிச்சிட்டாங்க மீண்டும் அவமான அதே இடத்தில் அவர் அவருடைய முழு பாகத்தை இதே போன்ற அன்பான சகோதரர்களே சொன்னார்கள் இந்த என்ன என்ன என்ன என்ன எனக்கு அந்த எப்படி சொன்னாங்க மூன புகழப்பட்டே ஆக்கி வைத்திருக்கிறார் அவர்களை நாம் எப்படி இதே போன்று நபியுடைய ஒவ்வொரு சரியாக பின்பற்றும் ஒருவர் திருமணத்தில் குடுக்கல் வாங்கல குடும்ப வாழ்க்கையில் வரலாறுகள்வலப்படுத்துவார்களோ அவமதிப்பார்களோ துணியால அவர்களுடைய இறுதி நிலையை எல்லாம் மோசமாக்காம மௌத்தாக்க மாட்டான் ஒவ்வொருவரையும் நபியுடைய சுண்ணாவை நேசிக்க கூடியவர்களாக நபியுடைய சுண்ணாவை மதிக்கக்கூடியவர்களாக நபியுடைய சுண்ணாவை முடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக யார் எங்களோட பாவங்களை குற்றங்களை தவறுகளை மனுச்சரியா அல்லா ியா அல்லா யாரெல்லாம் நபிய அவமானப்படுத்தி நபிய கேவலப்படுத்தி உலகத்திலே மறுமேலும் கேவலம் அடைந்தவர்களாக ஆகினார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் விட்டு என்னை பாதுகாக்கிறியா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மனுக்கிறியா அல்லா அவர்களுக்கு ரஹ்ம செஞ்சிரியா அல்லா அவர்களுக்கு அருள் பொறுஞ்சிரியா அல்லா நம்முடைய தாய்மார்களில் பெற்றோர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர சோன பூஞ்சொலி ஆகிறியா அல்லா எங்களுடைய உஸ்தார்மார்கள் ஆசான்மார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ரஹ்மென்றியா அல்லா இந்த மகாலாவை கபில் செஞ்சிரியா அல்லா இந்த மகாலா வாசிகளை கபில் செஞ்சிரியா அல்லா ஏற்பட்டோசமான மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டு மறைத்து இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு ஒன்றாக இருந்து அவர்களுடைய அல்லா உன்னுடைய சந்திப்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்மெல்லோருக்கும் நம்ம எல்லோருடைய குடும்பத்துக்கும் தந்தது புரிவாயாக